நூற்றி ஐம்பத்தி எட்டு அறிவிக்கின்ற இறை தூதர் அவர்களே மறுப்பவர்கள் யார் என்று கேட்கப்பட்டது எனக்கு கட்டுப்பட்டவர் சொர்க்கத்தில் நுழைவார் எனக்கு மாறு செய்தவர் என்னை மறுத்தவர் ஆவார் என்று நபி சல்லுள்ளாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஏழு இரண்டு எட்டு பூஜ்ஜியம்